ஹதீஸ் அறுபத்தி மூன்று அனஸ் பின் மாளிகளாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்களுடன் நாங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த சமயத்தில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவராக ஒரு மனிதர் பள்ளிக்குள் நுழைந்தார் பள்ளியின் உள்ளே ஒட்டகத்தை படுக்க வைத்து பின்னர் அதனை கட்டினார் பின்பு அங்கு அமர்ந்திருந்தவர்களிடம் உங்களில் முகமது அவர்கள் யார் என்று கேட்டார் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களோ மக்களிடையே சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள் இதோ சாய்ந்து அமர்ந்திருக்கும் இந்த வெல்மை மனிதர் தான் முகமது சல்லு அலிசல்லம் அவர்கள் என்று நாங்கள் கூறினோம் உடனே அம்மனிதர் நபி சொல்லாஹும் அலிஹிவாசல்ல அவர்களை அப்துல் முத்தலீஃபின் பேரரே என்று அழைத்தார் நபி அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அப்போது அம்மனிதர் நபி சொல்லும் அலே வசல்லம் அவர்களிடம் நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன் சில கடினமான கேள்விகளையும் நான் கேட்கப் போகிறேன் அதற்காக நீங்கள் என் பேரில் வருத்தப்பட்டுவிடக் கூடாது என்றார் அதற்கு நீர் விரும்பியதை கேளும் என்றார்கள் உடனே அம்மனிதர் உமது உமக்கு முன் இருந்து வருவதன் மீது ஆணையாக கேட்கிறேன் அல்லாஹான் உமை மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பினானா என்றார் அதற்கு அவர்கள் அல்லாக சாட்சியாக ஆம் என்றார்கள் அடுத்து அவர் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு உமிடம் கேட்கிறேன் அல்லாக தான் இரவிலும் பகலிலுமாக நாங்கள் ஐந்து நேர தொடுகைகளை தொழுது வர வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார் அதற்கு அவர்கள் ஆம் அல்லாக சாட்சியாக என்றார்கள் அடுத்து அவர் இறைவன் மீது ஆணையாகும் இடம் கேட்கிறேன் அல்லாகத்தான் ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த மாதத்தில் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார் அதற்கு அவர்கள் ஆம் அல்லாஹ் சாட்சியாக இருந்தார்கள் அடுத்து அவர் இறைவன் மீது ஆணையாகவும் இடம் கேட்கிறேன் அல்லாஹான் எங்களில் வசதி படைத்தவர்களிடமிருந்து இந்த ஜக்காத்தினும் தர்மத்தை பெற்று வறியவர்களுக்கு நீர் அதனை விநியோகிக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார் நபி சொல்லம்மா அலிகல் வசல்லம் அவர்கள் ஆம் இறைவன் மீது சாட்சியாக என்றார்கள் உடனே அம்மனிதர் நீங்கள் இறைவனிடமிருந்து கொண்டு வந்தவற்றை நான் நம்பி ஏற்றேன் என்று கூறிவிட்டு நான் எனது கூட்டத்தார்களில் இங்கு வராமல் இருப்பவர்களின் தூதனாவேன் நான் தான் திமாமின் சாலபா அதாவது பனோ சாதுபின் பக்ர சகோதரன் என்றும் கூறினார்